நட்டெண்ணெய் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில் உள்ள இன்னைக்கு செய்ய போகிறது ஜீரக புலாவும் செய்ய தேவையான பொருள் இருக்கால் பாஸ்மதி அரிசி ஒரு கப் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் மூன்று முந்திரி தேவையான பச்சை பட்டாணி கால் கப் உப்பு ருசி கேற்ப விஞ்சி இலை ரெண்டு மரட்டி மக்கு ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் ரெண்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்டவ் வச்சிட்டு குக்கரில் எண்ணெய் நெய் ரெண்டு ஊற்றி காஞ்சதும் விஞ்ச பட்டை அரட்டி முக்கு கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டுதும் ஜீரகம் போட்டுடுவோம் ஜீரகம் பொரிஞ்சதும் நல்லா வருத்துக்கணும் ஜீரகம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆன உடனே இந்த பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் இந்த முந்திரி ஆப்ஷனல் முந்திரியும் பச்சை பட்டாணியும் நம்ம வீட்டில இருந்த பொல்ல இல்லை அப்படியே கூட செஞ்சுக்கலாம் முந்திரி வறந்ததும் பச்சை பட்டாணி போட்டு எண்ணெயிலே வதக்கிடுவோம் அப்புறம் இந்த பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணி எடுத்துட்டு அதில் போட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு டாஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் ரைஸ்க்கு ஒனி முக்கால் அளவு தண்ணி விட்டு நல்லா பண்ணி விட்டுடுவோம் கொதி வந்தோன்னே உப்பு இந்த டிஷ் செய்யனால உப்பு கலந்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கலந்து விட்டுடலாம் சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஜீரக புலாம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்